نشهد أن لا أهلاك إلا الصاف وحده لا شريكنا ونشهد أن سيدنا محمد عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الظاهب يده وسراجه من ميران أما بعد قد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحمن الرحيم إِنَّ الْمُتَّقِينَ فِي جَنَّاتٍ وَعُيُونٍ يُدْخَلُونَهَا بِسَلَامٍ آمِنِينَ وَنَزَعْنَا مَا فِي صُدُورِهِمْ مِنْ غِلٍّ إِخْوَانًا عَلَى سُرُرٍ مُتَقَابِلِينَ لَا يَسْمَعُونَ فِيهَا لَغْوًا وَلَا تَأْثِيمًا وَمَغْفِرَةً وَرَحْمَةً لِلْمُحْسِنِينَ الله ியல்லா அல்லாவுடைய பெயர்லாம் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது வாரமாக நம் சீர்களை தொடர்ந்து நாம் ஆரம்பிக்கிறது நுழைய கூடியவர்களுக்கு அல்லாஹத்த நீர் ஊற்றுகளுக்கு அருகிலே அவர்களை தங்க வைப்பான் ஒவ்வொரு சொர்க்கவாசிக்கும் இரண்டு விதமான நீர் ஊற்றுகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும் நீர் ஊற்றுகள் இரண்டு விதமான நீர் ஊற்றுகளிலே அவர்கள் அந்த நீர் ஊற்றுகளை பயன்படுத்தக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள் ஒன்றிலே அவர்கள் நீர் அருந்துவார்கள் தண்ணீர் குடிப்பார்கள் அதிலிருந்து அந்த மாதிரி இனிமையான நீர் உலகத்திலே எவ் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் எவரும் குடித்திருக்க முடியாது அப்படிப்பட்ட நீர் அது அந்த நீரை குடித்தவுடனேயே அவருடைய உள்ளமெல்லாம் குளிர்ந்து எல்லா விதமான அழுக்குகளை விட்டு நீங்கி மிக பிரகாசமானதாக அவருடைய உள்ளங்கள் மாறிவிடும் அந்த நீரை குடித்தின் காரணமாக இன்னொரு நீர் ஊற்று இருக்கும் அதிலே குளிப்பார்கள் பிரகாசமாக மாறிவிடும் அவருடைய உடல்கள் முகங்கள் எல்லாம் மிக தெளிவாக பிரகாசமாக ஒளிமயமாக இருக்கும் சொர்க்கவாசிகளுடைய வெளித்தோற்றமான உடலும் உள்ளே இருக்கக்கூடிய உள்ளமும் பிரகாசமான அமைப்பிலே இருக்கக்கூடிய அந்த இந்நீர் ஊற்றுகளிலே அவர்கள் தங்க வைப்பார்கள் அந்த இரண்டையும் அவர்கள் பயன்படுத்துவார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றனர் அப்படி அவர்கள் அந்த நீரூற்றை அருந்திய நேரத்திலே உள்ளம் சுத்தமாகிவிட்டால் எந்த விதமான விரோதமும் மனதிலே இருக்காது மின் அவருடைய நெஞ்சங்களிலே இருக்கக்கூடிய தீமைகள் அனைத்தையும் நாம் நீக்கிவிடுவோம் என்று சொன்னால் பொதுவாக வஞ்சகம் என்று சொல்லலாம் தமிழில் ஆனால் நிறைய பொருள்கள் எதெல்லாம் மனதிலே குடிகொள்ளக்கூடிய தீமைகளாக இருக்கின்றனவோ அவை அனைத்துக்கும் என்பதாக சொல்லப்படும் அசல்ல வில் என்பது மோசடி செய்தல் என்பதாக பொருள் குரானிலே முன்னால் வந்திருக்கிறது சூரத்துல ஆலு சொல்லப்பட்டிருக்கின்றது போர் பொருள் இருக்கிற கனிமத்துடைய பொருள் அதை ஒருவர் தெரியாமல் எடுத்து மறைத்து வைத்துக் கொண்டால் அவர் கில் உடையவராக இருக்கின்றார் மோசடி செய்தவராக ஆகிவிட்டார் என்று பொருள் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த இடத்திலே கில் என்பதற்கு அந்த பொருள் மட்டுமல்ல மனதிலே குடிகொள்ளக்கூடிய இருக்கக்கூடிய எல்லா விதமான தீமைகளும் என்று அர்த்தம் கோட்டி பொறாமை வஞ்சக எண்ணம் தீமை பொற இப்படி எதுவெல்லாம் இருக்கின்றதோ அதுவெல்லாம் அந்த வில் என்பதிலே சரி ஆக அந்த நீரை அருந்துவதின் காரணமாக நீரூற்றிலே உள்ள அந்த நீரை குடிப்பதின் காரணமாக அவர்களுடைய உள்ளங்களிலே நெஞ்சங்களிலே எந்த விதமான தீமையும் இல்லாமல் நாம் நீக்கி விடுவோம் நசாயினா நாம் கழற்றி எடுத்து விடுவோம் அத்தனை இப்ப எல்லோருமே மனம் சுத்தமானவர்களாக இருப்பார்கள் இஹ்வானன் சகோதரர்களாக இருப்பார்கள் ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரின் மீது பாசம் உள்ளவராக இருந்தால் எப்படி இருப்பாரோ அதே போன்று எல்லோருமே சகோதரர்களாக ஆகிவிடுவார்கள் சகோதரர்களாக இருக்கக்கூடிய அவர்கள் அந்த சொர்க்கவாசிகள் அல அசுரின் முத்தபாபி முத்தபாபிரீன் அவர்கள் கட்டில்களின் மீது ஒருவரை ஒருவர் எதிர்நோக்கியவர்களாக முன்னோக்கியவர்களாக அமர்ந்து இருப்பார்கள் வீட்டில் இருப்பார்கள் என்றும் சொல்லுகின்றார் கட்டில் எப்படி போட்டு ஒருத்தர் இன்னொருத்தர் ஓத்த பார்க்கறதுன்னு சொன்னால் வட்டமாக போடப்பட்டு இருக்கும் அந்த கட்டில்கள் இங்கே கட்டில் அப்படின்னு சொன்னால் நம்ம ஊரில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கட்டில் நினைச்சிக்கக்கூடாது அந்த கட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது அதனுடைய சிப்ப அதனுடைய தன்மை ஏன்னா சொர்க்கம் உயர்வானது ஒரு மனிதன் தன்னுடைய மனதால் கூட நினைத்து பார்த்துருக்க முடியாத அப்படிப்பட்ட இன்பங்களை கொண்டது சொர்க்கம் அதில் இருக்கக்கூடிய கட்டில்களும் அப்படித்தான் பொருள்கள் எல்லாமே அப்படித்தான் ஆக உயரமான அந்த கட்டில்கள் அதில் ஒருவரை ஒருவர் முன்னோக்கியவர்களாக அவர்கள் அமர்ந்து இருப்பார்கள் அப்போ வட்டமாக போடப்பட்டிருக்கும் இவர் அவரை பார்ப்பார் அவர் இவரை பார்ப்பார் ஒருவருடைய முதுகு பக்கம் இன்னொருவருக்கு தெரியாது ஒருவருடைய முதுகு இன்னொருக்கு தெரியாது இங்கே உட்காந்துருக்கு பின்னால் உட்கார்ந்து முன்னால் உட்காந்துருடைய முதுகு தெரியும் எப்படி உட்காந்துருக்க மாட்டாங்க இருப்பாங்க ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டு அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை எல்லாம் அகற்றி அல்லாத்தால பரிசுத்தமாக ஆக்கி அதே மாதிரி உடலையும் அல்லாஹாலி இரண்டு நிலையிலும் அவர்கள் சகோதரர்களாக ஆக்கப்பட்டு அங்கே ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டு கட்டில்களிலே வீற்றிருப்பார்கள் என்று அல்லாஹத்தில்கள் என்பதற்கு அப்பாஸ் அலி அல்லா தாலா சொல்லும் பொழுது அலாசு தங்கம் தங்கத்தினால் செய்யப்பட்டு இருக்கும் அந்த கட்டில்கள் முத்து பவளம் வைரம் வைடூரியம் ஆகியவை எல்லாம் அதிலே பதிக்கப்பட்டு அந்த கட்டில்கள் சரி ஒரு கட்டில் என்பது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கட்டிலை போன்று அல்ல அந்த அளவு அல்ல அவர்கள் சொல்லுகின்றார் சன்னா என்று ஒரு ஊர் இருக்கின்றது அரபு நாட்டிலே ஜாபியா என்ற ஒரு ஊர் இருக்கின்றது சன்னாவிலிருந்து ஜாபியா வரைக்கும் எவ்வளவு தூரம் இருக்குமோ அவ்வளவு தூரம் ஒரு அளவு இருக்கும் என்பதாக அப்பாஸ் அலி அல்லாத்தாலான் சொல்லுகின்றனர் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள் முத்தகன்களாக இருப்பார்கள் அவர்கள் உள்ளங்களிலே எந்த கெடுதியும் இருக்காது எல்லாவற்றையும் அல்லாஹத்த நீக்கி அவர்களை பரிசுத்தமானவர்களாக ஆக்கி வைத்திருப்பார் அஜரத் அலி அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஜமல் போர் என்று ஒரு போர் நடந்தது அசுல்லாய் சல்லாட்டி காலத்துக்கு பின்னால் அலிர்லியாவுடைய ஆட்சியினுடைய ஆரம்ப காலத்தில் அந்த போரில் ரெண்டு தரப்பிலும் உள்ளவர்கள் யார் என்று சொன்னால் முஸ்லிம்கள் தான் ஒரு தரப்பு ஒரு படைக்கு ஹசரத் அலிர் அலி அல்லாத்தாலான்பவர்கள் தளபதியாக இருந்தார்கள் இன்னொரு படைக்கு ஹஜரத் ஆயிஷா அலி அல்லாத்தாலும் தளபதியாக இருந்தார் இவருடைய தலைமையில் அவருடைய தலைமை எப்படி இருக்கு ரசூல்லாய் சல்லல்லா அலிசுடைய மனைவி ஒரு படைக்கு தலைமை ரசூல்லாய் சல்லல்லா அலிஸ்வனுடைய மருமகன் இன்னொரு படைக்கு தலைமை அது சில பிழக்குகளின் காரணமாக ஏற்பட்ட விஷயம் முன்னால் அது நிறைய விளக்கமாக சொல்லியிருக்கு அந்த ஜமல் போர் முடிந்தவுடனே அதற்கு அலிர தாலா என்பவர்கள் ஐம்ரான் முல்லா என்பவர் அவரிடத்தில் வந்தார் அலிரல் அல்லா திலே வருகின்றார் தல்ஹாவுடைய மான் ஐம்ரான் என்பவர் அலில் அலி அல்லாத்தாலா சொல்லுகின்றார்கள் அந்த அமிரான் என்பவரிடத்தில் அல்லாஹாலுகின்றன இந்த ஆயத்திற்குரியவர்களாக எங்கள் இருவரையும் அதாவது என்னையும் உன்னுடைய தந்தையும் அல்லாஹத்தி வைப்பான் என்று நான் நம்புகின்றேன் என்பதாக சொன்னார் அலிரலி அல்லாத்தாலான நான் சொர்க்கம் போவேன் இந்த ஆயத்தில் உள்ள சிப்பத்தை போன்று என்னை அல்லாஹத்தால் ஆக்குவான் உள்ளத்தில் எந்த விதமான குரோதமும் இல்லாமல் அதே போன்று உன்னுடைய தந்தையும் அல்லாஹத்தால் ஆக்குவான் நாங்கள் ரெண்டு பேரும் அப்படி இருப்போம் என்பதாக சொன்னார் பக்கத்தில் ரெண்டு மனிதர்கள் நின்று கொண்டு இருந்தார்கள் ஆனால் இப்போ இது நடந்தது என்னன்னு கேட்டால் அந்த ஜமல் போரிலே அலிரலி அல்லாஹத்தாலானவர்கள் இந்த பக்கம் இருக்கிறாங்க அலினல் எல்லாம் யாரை சொல்லுகின்றாரோ அந்த தல்ல அடுத்த பார்ட்டியில் அடுத்த பகுதியில் இருக்கிறார் இப்போ இவருக்கு அவருக்கு எதிராக சண்டை நடந்தது நேற்றைய தினம் சண்டை முடிந்த மறுநாள் இதை சொல்லுகின்றார்கள் அந்த ரெண்டு பேரும் சொன்னாங்க நேற்று ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்க நீங்கள் இந்த பார்ட்டியில் இருந்தீங்க அவர் அந்த பார்ட்டியில் இருந்தார் இப்போ சொர்க்கத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் இஹ்வானன் நசாயா மாஃபி சுதூரின் ல்லாக தலானவர்களுக்கு கோபம் வந்து விட்டது ஒரு அறிவிப்பின்படி சத்தம் போட்டு மிக சத்தமிட்டு சொன்னார்கள் சத்தத்தினால பக்கத்தில் இருந்தவங்களா பயந்துட்டாங்க சத்தம் போட்டாங்க நானும் தல்ஹாவும் இந்த ஆயத்திற்குரியவர்களாக இல்லை என்று சொன்னால் வேறு யார்தான் இருக்க முடியும் என்பதாக கேட்டார் வேறு யார் இருக்க முடியும் நாங்கள்தான் இருப்போம் சண்டை போட்டது வேற விஷயம் அது துனியா சம்பந்தப்பட்ட விஷயம் ஆனால் சொர்க்கத்திலே நாங்கள் ரெண்டு பேரும் இருப்போம் நாங்கள் ரெண்டு பேரும் என்று சொன்னது அது மாதிரி யார் யார் இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் சொர்க்கத்திலே இந்த தன்மை உடையவர்களாக இருப்பார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றனர் லா யமசுகும் மின்ஹா பி முஹ்ரஜீன் அவர்களுக்கு அந்த சொர்க்கங்களிலே சொர்க்கத்துடைய சோலை சொர்க்கங்கள் அப்படின்னு பன்மையாக வரக்கூடிய இடத்துல அர்த்தம் என்னன்னு கேட்டால் சொர்க்கத்தினுடைய சோலைகள் அப்படின்னு அர்த்தம் ஒரு சொர்க்கமும் மிகப்பெரியது விசாலமானது மனிதனுடைய அறிவுக்கு அப்பால் பட்ட அவனுடைய கற்பனைக்கு அப்பால் பட்ட விசாலத்தை கொண்டது அதில் ஏராளமான சோலைகள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஏராளமான இடங்கள் கொடுக்கப்படும் அந்த சோலைகளிலே அவர்களுக்கு எந்த துன்பமும் ஏற்படாது தாயமசுகம் அவர்களுக்கு ஏற்படாது பிஹா நசபும் அதிலே எந்த விதமான துன்பமும் ஏற்படாது கவலையோ கஷ்டமோ நஷ்டமோ எதுவுமே ஏற்படாது அவர்கள் அதை விட்டும் வெளியாக்கப்படக்கூடியவர்களும் அல்லர் சொர்க்கத்துக்கு உள்ள போயிட்டா அப்புறம் வெளியாகிறதெல்லாம் கிடையாது என்றும் அல்லாஹால சொர்க்கவாசிகளை பற்றி சொல்லுகின்றார் பொதுவாக ஒரு மனிதனுக்கு ஆகிரத்திலே கிடைக்கக்கூடிய நியாய பாக்கியங்கள் நிறைவு பெறுவது என்னென்ன தன்மைகள் உடையதாக அது இருக்கும் என்பதை அல்லாஹால இந்த ஆயத்துகளிலே சொல்லுகின்றார் முதலாவது சொன்னது ஆமினி முத்தக்கைன்களாக இருக்கணும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நிபந்தனை முத்தக்கைங்களாக இருக்கணும் முத்தக்கைன் என்பதற்கு தான் முதல்ல சொன்னோம் மூணு மூணு தரம் உள்ளவர்களாக முத்தக்கைங்கள் என்பவர்கள் இருக்கின்றார்கள் எந்த தரத்திலே நாம் இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு சொர்க்கத்திலே அவர்களுக்கு இன்பங்கள் வழங்கப்படும் சரி ரெண்டாவது ஆமினின் என்று சொன்னான் அல்லாஹா தலம் சலாமுடன் நீங்கள் நுழையுங்கள் சாந்தியுடன் நுழையுங்கள் அச்சமற்றவர்களாக என்று சொன்ன ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்திலே அந்த நிலமத்து நிர நிரப்பமாக்கப்படுவதற்கு இந்த நான்கு விஷயம் இங்கே சொல்லப்படக்கூடிய நான்கு விஷயங்களும் கட்டாயம் தேவை ஒரு வீட்டு ஒரு மாளிகையில ஒரு அரசருடைய மாளிகை அல்லது ஒரு கவர்னருடைய மாளிகை அதற்குள்ள நம்ம போறோம்னு வச்சுங்க ஒரு பெரிய பங்களா ஒரு பெரிய மாளிகை அங்கே முதல்ல வரவேற்பு இருக்கின்றதே அது சரியாக இருக்க வேணும் உள்ளே போன பின்னால அங்கே கொடுக்கப்படக்கூடிய பொருள்கள் உணவுகள் அல்லது அங்கே இருக்கக்கூடிய இன்பங்கள் என்பதெல்லாம் ரெண்டாவது நிலை முதல்ல என்ன இருக்கணும் ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு மாளிகைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்துக்கு ஒரு கவர்னருடைய வீட்டுக்கு போகிறோம் ஜனாதிபதியுடைய இடத்துக்கு போகிறோம் மாளிகைக்கு போகிறோம் அப்படின்னா முதல்ல வரவேற்பு இருக்கணும் அந்த வரவேற்பு வாங்க வாங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்ததில்லை கல்யாண வீடுகளில் பார்க்குறோம் யாருமே நம்மளை கூப்பிடலை வாங்கன்னு சொல்லலை மற்றவங்களெல்லாம் வரவேற்று கொண்டு இருக்கிறார்கள் இவர் பாட்டுக்கு பெஷாவும் போகிறாரு உட்கார்றாருச்சுன்னா அவருக்கு முதல்லே கவலை வந்துடும் பிரியாணி சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட் இருக்காது ஏன்னா நம்ம எல்லாரையும் கூப்பிட்றாங்க நம்மளை கூப்பிடவே இல்லை இப்போ முதல்ல போன உடனே கூப்பிடுறாங்க வரவேற்கிறாங்க மலர்கள் ஆமினி என்று சொல்லுகின்றார்கள் இது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் வெகுமதி முத்த கைங்களுக்கு சொர்க்கவாசிகளுக்கு ரெண்டாவது எல்லா விதமான துன்பங்களை விட்டும் அவர்கள் நீங்கியவர்களாக இருக்க வேண்டும் அது ரெண்டு வாசகங்களிலே அல்லாஹத்தலா இங்கே சொல்லுங்க உள்ளத்தை அல்லாஹத்தாலா பரிசுத்தப்படுத்தி அவர்களை அந்த சொர்க்கத்திலே தங்க வைக்கின்றனர் உள்ளத்திலே எந்த விதமான கெடுதிகளும் இல்லாமல் சுத்தமாக ஆற்ற அந்த உள்ளத்திலே அவர்கள் சுத்தமாக ஆவது என்பது ரூஹானியத்தான இன்பங்கள் அவர்களுக்கு இப்போ நம்முடைய உ உடல் என்பது ரெண்டு பகுதிகளை கொண்டது ஒன்று மேலாக இருக்கக்கூடிய உடல் ஜிஸ்மு என்பதாக சொல்லப்படும் அல்லது பதன் என்பதாக சொல்லப்படும் சரீரம் இருக்கக்கூடிய ரூஹ் இருக்கின்றதே அது அசலாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது இப்போ இன்பம் பெறுவது என்பது வெறுமனே உடலுக்கு மட்டுமல்ல உள்ளத்திற்கும் இருக்க ரூஹுக்கும் இருக்க வேண்டும் ரூஹானியத்தான இன்பம் ஜிஸ்மானியத்தான இன்பம் ரெண்டும் இருக்க ியத்தான இன்பம் என்பதுதான் என்றத்தை சு பிறகு உடல் சம்பந்தமான இன்பம் லா எமஸ் அவர்களுக்கு எந்த விதமான துன்பமும் சிரமமும் ஏற்படாது என்று சொல்லுகின்றன அப்ப உடல் உடலால் எந்த விதமான சிரமம் ஏற்படாது அந்த வாசகத்தின் மூலமாக ஜிஸ்மானியத்தான அதாவது உடல் சம்பந்தப்பட்ட இன்பத்தை அல்லாஹத்தால் கொடுக்கின்ற சரி இப்படி உள்ளம் உடல் எல்லாமே சுத்தமாகி அவர்களை வரவேற்று உள்ளமும் உடலும் சுத்தமாக ஆக்கப்பட்டு அங்கே தங்கக்கூடிய நேரத்தில் சும்மா ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் ஒரு மணி நேரம் ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கிட்டு சரி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த இன்பம் நிலையானது இப்போ நிரந்தரமாக அங்கே இருக்கக்கூடிய இந்த இன்பத்தை பெற்று நிரந்தரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட வேண்டும் அவர்கள் வெளியேற்றப்பட மாட்டார் என்றென்றும் அவர்கள் சொர்க்கத்திலேயே இருப்பார் இன்பம் நிலைத்திருக்கக்கூடியதாக அவர்களுக்கு ஆக்கப்படும் என்பதை அல்லாஹல்ல குறிப்பிடுகின்றார் சொர்க்கம் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் அதிசர்கள் நிறைய சொல்லப்பட்டு இருக்கின்றனர் உன்னால் அவர் நிறைய வந்திருக்கு பல தடவை சொல்லப்படுது சொர்க்கம் எப்படிப்பட்டது அங்கே இருக்கக்கூடியவர்கள் எவ்வளோ பெரிய இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் என்று அதை திரும்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா சொர்க்கம் என்பது உலகத்தை போன்றுள்ள இடம் அல்லது சுல்லாசல்லாசன் நிறைய சொல்லுகின்றார்கள் சொர்க்கம் என்பது நூறு தரஜாக்களை கொண்டது நூறு படித்தரங்களை கொண்டது அவர் அவருடைய அமலுக்கு தக்கவாறு அல்லாத்தால் அந்த படித்தரங்களிலே தங்க வைப்பார் என்னொரு ஹதீசின் மூலமாக எவ்வளவு குர்வானை அவர் பாடமாக்கியிருக்கின்றாரோ குர்வானுடைய ஆயத்துக்களை அதற்கு தக்கவாறு அவருக்கு அந்த படித்தரம் வழங்கப்படும் என்னொரு ஹதீசின்படி குரான்ல எத்தனை ஆயத்துகள் இருக்கிறனோ அத்தனை ஆயத்துகளுக்கு சொர்க்கத்திலே படித்தரங்கள் தரஜாக்கள் இருக்கின்றன ஒரு ஆயத்தை ஓதும்பொழுது முதல் தரஜாவிலே இருப்பார் இரண்டாவது ஆயத்திலே இரண்டாவது தரஜா மூணாவது ஆயத்தை ஓதினால் மூணாவது தரஜா இப்படி ஆயத்துக்களை அதிகமாக ஓதும் அந்த படித்தரங்களிலே மேலே ஏறி செல்லக்கூடிய தன்மை அல்லாஹல் அவர்களுக்கு வழங்குவான் சலுலாசன் சொல்லுகின்றார்கள் ஒரு சொர்க்க சொர்க்கவாசியை பார்த்து சொர்க்க பார்த்து சொல்லப்படும் ஒவ்வொருவரை பார்த்து இக்ரா ஓதுவா ஓதுவாயாக வரத்தில் நீ தர்த்தியலாக ஓதுவாயா குரானை எப்படி தஜ்வீதுடன் ஓதிக்கொண்டிருந்தாய் உலகத்தை அது மாதிரி ஓதுவாயா வரத்தில் கமா துரத்திரு பித்துன்யா உலகத்திலே நீ எப்படி தர்த்தியலாக தஜ்வீதுடன் ஓதிக்கொண்டிருந்தாயோ அதுபோன்று நீங்க ஓதுவாயாக வர்த்தக மேலே ஏறி செல்லுவாயாக மேலேறிக்கூகா நீ தங்கும் இடம் இருக்கின்றது என்பதாக சொல்கவாசிகளுக்கு சொல்லப்படும் சுலா சில சொல்ல ஒரு ஆயத்தை ஓதுகின்ற ஒருத்தருக்கு நூறு ஆயத்து தெரியன்னு வச்சு ஒரு ஆயத்து ஒரு தரஞ்சா இன்னொரு ஆயத்து எங்கே போய் அவரை ஸ்டாப் ஆகிறாரோ எந்த இடத்துல அவருக்கு அந்த ஆயத்து முடிவுறுகின்றதோ அதாவது உலகத்தில் எவ்வளோ பாடமாக்கி இருக்கின்றாரோ ஹெமிசு செய்திருக்கின்றாரோ அந்த அளவுக்கு அந்த தரஜா கொடுக்கப்படும் குரான் முழுமையாக ஒருவர் பாடமாக்கி இருந்தார் முழுமையாக ஓதக்கூடியவராக இருக்கின்றார் திக்காமல் தடங்காமல் ஓதிக்கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் நீ ஓதிக்கொண்டே இரு மேலே போய்கொண்டே இரு எந்த இடத்துல நீ முடிக்கின்றாய் அந்த இடத்துல உன்னுடைய தரஜா உன்னுடைய மனசில் தங்கக்கூடிய இடம் அங்குதான் என்று சொல்ல ஆக சொர்க்கத்திலே அந்த தர்ஜாக்களை பெறுவது குரானின் மூலமாக என்பதும் அங்கே விளக்கப்படுகின்றன அதே போன்று அல்லாஹாலுவதாக சொல்லுகின்றார் நல்ல நான் சொர்க்கத்திலே தயார் செய்து வைத்திருப்பது உலகத்திலே எந்த கண்களாலும் பார்த்து இருக்க முடியாது எந்த காதுகளினாலும் கேட்டிருக்கவும் முடியாது எந்த மனிதனுடைய கல்வினாலும் அதை பற்றி நினைத்தும் கூட பார்த்திருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு ரசுல்லா சொன்னாங்க நீங்கள் இதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் இந்த ஆயத்தை ஓதிப்பாருங்கள் பலா தாயல முன்சும் என்று அந்த அத்தியாயத்திலே சொல்லுகிறேன் பலா தாலும் அப்சுன் மாவு அவர்களுக்காக நீ மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாக்கியங்களை எந்த ஆன்மாவும் அறிந்து கொள்ள முடியாது மின் குரலத்தையாக கண்கள் குளிர்ச்சியாக கூடிய எந்த பாக்கியங்களை எந்த ஆன்மாவும் அறிந்து கொள்ள முடியாது ஜசா அம் பிமா கான்மது உலகத்தில் அவர்கள் செய்து கொண்டிருந்த நச்செயல்களுக்கு பிரதிபலனாக என்று அல்லாத்தால சொல்லுங்கள் சரி சொர்க்கம் என்பது உலகத்தை போன்ற அசுத்தமான இடம் அல்ல மிக சுத்தமான இடம் அதனால் மனிதன் உடல் சுத்தமாக்கப்பட்ட பின்னால் உடலிருந்து எந்த விதமான அசுத்தமான விஷயமும் வெளியாது வேர்வை கிடையாது எச்சில் துப்ப மாட்டார் சளி கிடையாது மலம் ஜலம் கழிக்க மாட்டார் ஆனால் எல்லாம் சாப்பிடுவார் இதை அதிகமாகவே சாப்பிடுவார் ஆனால் மலம் ஜலம் வராது வியர்வை ஏற்படாது சளி ஏற்படாது காரல் ஏற்படாது எந்த விதமான அசூசையும் அங்கே கிடையாது அதில் தபோ குறை ரல்லா தால்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு சிப் அபு ஹுரை அல்லா தாலா அவர்களை ஒரு தடவை சந்திக்கின்றார் அதற்கு அபு ஹுரை அல்லா தாலித் அவர்களிடத்தில் சொல்லுகின்றார்கள் அல்லாஹத்தையும் உங்களையும் சொர்க்கத்துடைய கடைத்தெருவிலே சந்திக்க வைப்பானாக அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் கேட்டார் சொர்க்கத்தில் கடைத்தெருவு இருக்கா அப்படின்னு கேட்டார் சூக் அப்படின்னு சொன்னால் இப்போ கடைத்தருன்னு சொன்னால் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இப்போ உதாரணமாக எல்லா பொருள்களும் விற்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பேர் சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம் அது மாதிரி ஒரு பெரிய இடம் அதிலே எல்லாத்தால் சந்திக்க வைப்பானாக இப்போ கடைத்தெருவங்க இருக்கா பெரிய இடம் அப்படின்னு சொல்லி கேட்குற ஆம் அங்கே சந்தை இருக்கும் ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் சொல்லியிருக்கின்றார்கள் என்னிடத்தில் சொன்னார்கள் என்பதாக சொல்லி சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திலே நுழைந்து விட்டால் அவருடைய அமல்களுக்கு தக்கவாறு அவர்கள் தங்க வைக்கப்படுவார்கள் பிறகு வாரத்திற்கு ஒரு தடவை ஜும்மாவுடைய நாளிலே அங்கே நாள் என்பது கிடையாது ஏன்னா சூரியன் சந்திரன் இருந்தால் தான் நாள் கணக்கு வரும் சூரியனும் சந்திரனும் அங்கே கிடையாது அதனால ஒரு கால அளவு அந்த கால அளவை குறிப்பிடுவதற்காக ஒவ்வொரு ஒரு வாரத்திற்கு ஒரு தடவை தங்களுடைய ரப்பை சொர்க்கவாசிகள் சந்திப்பார்கள் அல்லாஹவை சந்திப்பார்கள் அல்லாஹாலா அவர்களுக்கு காட்சி அளிப்பான் அந்த நேரத்திலே அல்லாஹுடைய காட்சி இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் மிக முக்கியமான சொர்க்கவாசிகளில் மிக முக்கியமானவர்களுக்கெல்லாம் நாற்காலிகள் போடப்படும் குருசிகள் போடப்படும் மேடை எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஒளியினால் இருக்கும் ஒளியினால் உள்ள மேடைகள் சில மேடைகள் அதாவது சில நாற்காலிகள் முத்தினால் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் சில நாற்காலிகள் வைரம் வைடூரியத்தினால் இருக்கும் இப்படி அவரவருடைய தராதரத்திற்கு தக்கவாறு நாற்காலிகள் போடப்பட்டிருக்கும் அதிலே சொர்க்கவாசிகள் வீற்றிருப்பார்கள் அல்லாஹால அதிலிருந்து கா காண்பார்கள் பார்ப்பார்கள் அப்போ நான் கேட்டேன் என்ற சூர்லாய் சல்லா அலுவலாம் அவர்களிடத்திலே யார சூரல்லா எங்களுடைய ரப்பை நாங்கள் எல்லோருமே பார்க்க முடியுமா என்பதாக கேட்டேன் ஆம் கண்டிப்பாக பார்க்க முடியும் ஒவ்வொருவரும் பார்க்கலாம் சொர்க்கவாசிகள் ஒவ்வொருவரும் பார்க்கலாம் வானத்தில் இருக்கக்கூடிய சூரியனையோ சந்திரனையோ நீங்கள் பார்ப்பது சிரமமாக இருக்கின்றதா உலகத்தில் எல்லாருமே பார்க்கிறாங்க சூரியனை சந்திரன் அதுபோன்று உங்களுடைய ரப்பை நீங்கள் பார்ப்பீர்கள் யாரும் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் பார்ப்பீர்கள் அதாவது கேட்ப கேட்கக்கூடிய நோக்கம் என்னவென்று சொன்னால் பொதுவாக உலகத்தில் ஒருவர் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார் ஒரு மேடையில் அமர்ந்திருக்கிறார் என்று வைத்து தலைவர் அங்கே பெரிய கூட்டம் கூடியிருக்கின்றது லட்சக்கணக்கான மக்கள் இருக்கின்றார்கள் முன்னால் இருக்கிறவருக்கு தலைவர் நல்லா தெளிவாக தெரிவார் பின்னால் கடைசியில் இருக்கிறவருக்கு அந்த தலைவர் தெரிய மாட்டார் இங்கே இருந்து கடைசியில் இருந்து பார்த்தா தெரியாது இதுபோன்று நிலை ஏற்படுமோ என்ற ஒரு சந்தேகத்தின் காரணத்தினால் அப்போ அல்லாத்தாளர்கள் கேட்குறாங்க எங்களுடைய ரப்பை நாங்கள் தெளிவாக பார்ப்போமா பானத்தில் சூரியனை சந்திரனை நீங்கள் பார்க்கும் நெருக்கி அடித்து கொண்டு பார்க்கிறீர்களா என்று கேட்டார் இல்லை யாரும் சூழல அதே உங்களுடைய ரப்பை நீங்கள் பார்ப்பீர்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி காட்சி அல்லாஹாலாக தரும் அப்ப அல்லாஹால ஒவ்வொரு மனிதரும் அல்லாஹாலுடைய சமூகத்தில் சன்னிதானத்தில் இருப்பதாகவே கருத கருதி கொள்வார் அல்லாவுக்கு பக்கத்தில் நான் இருக்கிறேன் என்பதாக சொல்லி ஒவ்வொரு மனிதரும் நினைப்பார் அல்லாஹால சில மனிதர்களிடத்தில் பேசுவார் ஒரு மனிதனிடத்தில் இப்படி சொல்லுவார் இந்த மனிதரே ஒரு நாளை நீ நினைவு கூர்ந்து பார்த்தாயா உலகத்திலே நீ இருக்கும் பொழுது சில தவறான காரியங்களை பாவமான காரியங்களை செய்து கொண்டிருந்தாயே அந்த நேரத்தை நீ எண்ணி பார்த்திருக்கின்றாயா நினைத்து பார்க்கின்றாயா எப்பொழுது என்று அல்லாஹத்தாலா கேட்பார் அந்த மனிதன் பயப்படுவார் அல்லாஹாலா சொல்லுவான் யா அந்த மனிதன் சொல்லுவான் என்னுடைய ரம்பே நீ அந்த என்னுடைய அந்த பாவத்தை நீ மன்னித்து விடவில்லையா நீ மன்னித்து விட்டதின் காரணமாகத்தானே நான் நான் உன்னுடைய சொர்க்கத்திற்கு வர முடிந்தது வந்திருக்கின்றேன் அல்லாஹால சொல்லுவான் ஆம் நான் என்னுடைய கருணையின் காரணமாக உன்னுடைய அந்த பாவத்தை மன்னித்து விட்டேன் என்னுடைய மௌஃரத் என்னுடைய பாவ மன்னிப்பு மிக விசாலமானது அதன் காரணமாகத்தான் நீ இன்று இந்த அந்தஸ்தை அடைந்திருக்கின்றாய் என்பதாக சொல்லுவான் அல்லாஹாலா இப்படி சில மனிதர்களிடத்திலே உரையாடல்கள் பேச்சுகள் நடைபெறும் அல்லாஹால அந்த மஷத் மைதானத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறோம் அதுபோல சொர்க்கத்திலும் நடைபெறும் பிறகு அல்லாஹால அந்த காட்சி வழங்கிய பின்னால் ஒரு பெரும் மேகம் அவர்களுக்கு மேலாக வந்து நிற்கும் அந்த மேகத்திலிருந்து மழை பொழியும் அந்த மழை நீர் மிக பெரும் வாசனை உடையதாக இருக்கும் இனிமையான வாசனை கொண்டதாக இருக்கும் அதுபோன்றுள்ள வாசனை உலகத்திலே எந்த கஸ்தூரியிலோ அல்லது மற்ற அத்தர்களிலோ வேறு நறுமண பொருள்களிலோ மனிதன் பெற்றுக் கொண்டிருக்க முடிய அப்படிப்பட்ட வாசனை அந்த மழை நீரில் வெளிப்படும் பிறகு அல்லாஹால சொல்லுவான் உங்களுக்காக வேண்டி தயார் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்களின் பக்கம் நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள் என்பதாக சொல்லுவான் உங்களுக்கு எதுவெல்லாம் விருப்பமோ அதையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதாகவும் அல்லாஹல்ல சொல்லுவார்கள் அந்த நேரத்திலே நாங்கள் எல்லாம் நாம் எல்லாம் சொற்கவாசிகள் எல்லாம் ஒரு பெரிய இடத்திலே ஒன்று கூடுவார்கள் அங்கே நிறைய கடைகள் இருக்கும் ஏராளமான கடைகள் அந்த கடைகளிலே மலக்குகள் எல்லாம் சுற்றி கொண்டிருப்பார்கள் அங்கே மனிதனுடைய கண்கள் பார்த்திராத பொருள்கள் எல்லாம் அங்கே இருக்கும் அந்த கடைகளிலே சில கடைகளில் அழகு என்பது விற்கப்படும் அழகு விற்கப்படும் ஒருத்தர் சொற்கவாசி ஒரு ஒரு கடைக்கு போவார் ஒரு அழகு என்ற ஒரு தோற்றம் இவர் பார்க்கிறாரு ஆகா அது ரொம்ப அழகாக இருக்குது அதை வாங்கி நம்ம நம்முடைய உடலிலே பொருத்தி கொள்ளலாம் என்பதாக நினைத்து அதை வாங்குவார் அந்த அழகை வாங்கி இவர் பொருத்தி கொண்டவுடனே இவர் இருந்த அழகை விட்டு வேறொரு அழகாக மாறிவிடுவார் ரொம்ப அற்புதமான அழகு அதே மாதிரி வாங்கிக் கொண்டு தங்களுடைய மாளிகைகளுக்கு வருவார்கள் வீட்டுக்கு வருவார்கள் அந்த வீட்டில் மாளிகைகளில் பெண்கள் இருப்பார்கள் கூட பெண்கள் வெளியே வரக்கூடாது பெண்கள் உள்ளேதான் இருக்கணும் வீட்டில் தான் இருப்பாங்க இந்த வெளியே வர்ற வேலையெல்லாம் இப்போ ஆம்பளைக்கு தான் களத்திற்கு போகிறது கடையில் சாமான வாங்குறது எல்லாம் அங்கே அங்கே உள்ள சாமான வாங்குறது ஆம்பளை தான் பொம்பளை போகக்கூடாது பெண்கள் வீட்டில் தான் இருப்பாங்க மாளிகையில் இருப்பாங்க இவங்க போன உடனே உள்ளே போன உடனே அந்த பெண்கள் வரவேற்பார்கள் சில பாடல்களை சொல்லுவார்கள் கவிதைகளை சொல்லுவார்கள் இனிமையாக அவர்களை வரவேற்பார்கள் அப்போ அந்த ஆண்கள் தங்களுடைய கணவர்களிடத்தில் அந்த பெண்கள் சொல்லுவார்கள் நீங்கள் இங்கிருந்து போனதை விட மிக அழகாக வேறொரு அழகூட நீங்கள் இங்கே உள்ளே வந்திருக்கிறீர்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க வந்து இருந்ததில் இது ஒவ்வொரு தடவை நிகழும் வெளியே போயிட்டு வரும்போதெல்லாம் அந்த அழகு மாற்றப்படும் முதல்ல பார்த்த அழகு இருக்காது வேறொரு மாதிரி அழகு தெரியும் அல்லாஹத்தால் அதை மாற்றி கொடுப்பார் இப்போ இவர் நீ என்ன நீங்களும் அப்படித்தான் இருக்கிறீங்க நான் போகும்போது ஒரு அழகாக இருந்தே போகும்போது வேறு ஒரு அழகாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவிகளையும் அவர் சொல்லுவார் ஒரு மனைவியோ பல மனைவியோ எத்தனை மனைவி இருக்காங்களோ அத்தனை மனைவியும் சொல்லுவார் ரெண்டு பேரும் அந்த இன்பமான வாழ்க்கையிலே ஈடுபட்டு இருப்பார்கள் என்பதாக அவர் சொல்ல ஐசல்லா அலுவலம் அவர்கள் சொன்னதை அதில் அபு ஹுரை அலி அல்லா தலா அவர்கள் சொல்லிக்காட்டி அந்த கடைத்திருவிளே நானும் நீயும் சந்திப்போம் என்பதாக சொன்னார்கள் என்பதை கடைத்திருள் போய் நம்ம சந்தித்த பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரி அதே மாதிரி சொர்க்கத்திலே நுழையக்கூடியவர்கள் முதலாவது நுழையக்கூடியவர்கள் அடுத்து அடுத்து அடுத்து பின்னால் பின்னால் வரக்கூடியவர்களுக்கெல்லாம் தர்ஜாக்கள் முந்தியவர்களை போன்று இரண்டாவது குழுக்களுக்கு இருக்காது வேறு மாதிரி கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதற்கு கொஞ்சம் குறை அதுக்கு அடுத்து குறை இப்படியெல்லாம் இருக்கும் அலுவலமர்கள் சொல்லுகின்றார்கள் லா எபோல லா எஸ்தோன் எந்த நோயும் ஏற்படாது வலா எபோலோன் சிறுநீர் கழிக்க மாட்டார்கள் பாத்திரங்கள் எல்லாம் தங்கம் வெள்ளியினால் ஆக்கப்பட்டிருக்கும் அவர்கள் தலை வாறுவதற்கான சீப்புகள் இருக்கும் அந்த சீப்புகளும் கூட தங்கத்தால் இருக்கும் அவர்கள் இந்த புகை போடப்படும் அவர்களுக்கு பெண்கள் வந்து சாப்பாணி புகை அந்த மாதிரி அங்கே ஒரு புகை போடுவாங்க ஒரு பாத்திரம் இருக்கும் அது வெள்ளி தங்கத்தால் இருக்கும் அது வந்து ரூத் என்று சொல்லப்படக்கூடிய உயர்தரமான வாசனை திரவியத்தின் மூலமாக அந்த புகை போடப்படும் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய பொருள்களெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய பொருள்களெல்லாம் கஸ்தூரினால் ஆக்கப்பட்டு இருக்கும் சொர்க்கத்திலே நுழையக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் அவருடைய தந்தை ஆதம் அலையாத்துடைய உயரத்தில் இருப்பார் அதே தோற்றத்தில் இருப்பார் உயரத்தில் இருப்பார் ஆதம் அலையலாம் அவர்கள் அறுபது முழம் உடைய உயரம் இருந்தார்கள் என்று சொல்லுகின்றார் அறுபது முழம் தொண்ணூறு அடி உயரம் அது எல்லா மனிதர்களும் இருப்பார் எல்லாரும் ஒரே வயது உள்ளவர்களாக இருப்பார்கள் வாலிபர்களாக இருப்பார்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாமே வாலிபர்கள் முப்பத்தி வயது அல்லது முப்பத்தி வயது அல்லது நாற்பது வயது இதற்குள்ளாக இருப்பார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறார் ஏராளமான விஷயங்கள் சொர்க்கம் சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த சொர்க்கம் முத்தத்தை கிடைக்கும் ஆவதற்கு மௌத்தான பின்னால முடியாது ஆகிவிட வேண்டும் என்பதை அல்லாஹத்தால தெரியப்படுத்துகின்றன அடுத்து அல்லாஹத்தால சொல்லுகின்றான் சரி சொர்க்கம் கிடைக்கும் நரகத்துடைய விஷயங்கள் முன்னால சொல்லப்பட்ட பிறகு சொர்க்கம் இப்போ அல்லாஹோல்ல சொல்றான் நரகத்துக்கு போறதும் சொர்க்கத்துக்கு போறதும் உங்க கையில தான் இருக்குது இல்லையா ரசூல்லா சொல்ல சொன்னாங்க சுருக்கமாக ஒரு அதி சொன்னாங்க ஒரு மனிதன் நரகத்திற்கு செல்லுவதும் சொர்க்கத்திற்கு செல்லுவதும் அவனுடைய செருப்பு வாரை விட அவனுக்கு மிக சமீபமாக இருக்கின்றது மனிதனுடைய செருப்பு வார் காலுக்கு செருப்பு வார் எவ்வளவு சமீபமாக இருக்கிறது அவ்வளவு சமீபமாக இருக்கிறது என்பது காலில் செருப்பு போடுறோம் ஒரு வார் இருக்கு வார் பட்டை இருக்குது அந்த பட்டை வாருக்கும் காலுக்கும் எவ்வளவு தூரம் இருக்குது கல்ல ஒட்டிட்டு இருக்கும் அதுபோலதான் சொர்க்கம் நரகம் உங்களுக்கு பக்கத்திலே இருக்குது என்று சொல்லுகின்றார் உலகத்தில் அல்லாஹால மிகப்பெரிய தயாளர் ஆனால் அதே நேரத்தில் கடுமையான தண்டனை உள்ள கடுமையான தண்டனை கொடுக்கக்கூடியவர் அவருடைய ரஹமத்தை போன்று எதுவுமே கிடையாது என்று சொல்லப்படுவது போன்று தண்டனையை போன்று வேறு எதுவும் கிடையாது முதல் நிலைக்கு பேர் ரஜா என்பதாக சொல்லும் அவனுடைய ரகமத்தை ஆதரவு வைத்து வாழ வேண்டும் அவனுடைய தண்டனை அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹை பயப்பட வேண்டும் என்பதாக இரண்டு விஷயங்கள் சொல்லப்படும் நான் நிறைய சொல்லிருக்கோம் சொன்னார்கள் அல் ஈமான் பைன் அல் ஹவுர் ஈமான் என்பது அச்சத்திற்கும் ஆதரவுக்கும் இடைப்பட்ட விஷயம் அல்லாஹவை பற்றி அச்சமும் இருக்க வேண்டும் அவனுடைய அருளை பற்றி ஆதரவும் இருக்க வேண்டும் ஒரு மோமின் இந்த ரெண்டு நிலைக்கு இடையிலே உள்ளவனாக இருக்க வேண்டும் ஒரே அடியா பயந்து நரகத்தையே நினைத்துக் பயந்து கொண்டே இருந்து விடக்கூடாது அல்லது அச்சம் பயம் இல்லாமல் சொர்க்கத்தையே நினைத்து கண்டிப்பா அல்லாத்தால பெரிய தயாலனாக இருக்கும் தான் ரகத்துள்ளவனாக எனக்கு சொர்க்கம் தான் கொடுப்பான் அப்படிங்கிற நம்பிக்கைகளும் இருந்துவிடக்கூடாது இந்த ஆய் பல ஆயத்துக்கள் இருக்கின்றன இந்த ஆயத்து மிக தெளிவானது அந்த விஷயத்தில் நபிதி நபியை என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் அறிவித்து விடுங்கள் அந்நி அனல் கஃர் ரஹீம் நிச்சயமாக நான் தான் அல் கஃபூர் மன்னிக்கிறவன் அர் ரஹீம் அருள் புரிகிறவன் என்று அறிவித்து விடுங்கள் இந்த ரெண்டு சேர்ந்த மௌபீரத்தும் ரஹத்தும் ரெண்டு சேர்றது இருக்கிறது அது மிகப்பெரிய விஷயம் அல்லாஹால தனக்கு ரெண்டு சிபத்துகள் இருப்பதாக சொல்லுகின்றான் இந்த இடத்துல அல் ரஹீம் பல இடங்களில் குரான் அருள் புரியக்கூடியவன் என்பதாக என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் அறிவித்து விடுங்கள் அறிக்கை கொடுத்து விடுங்கள் பிரகடனப்படுத்தி விடுங்கள் என்று சொல்லுங்கள் நபி குல் என்று பல இடங்களில் சொல்லுவான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவான் இந்த இடத்துல அப்படி சொல்லலை அறிவித்து விடுங்கள் அப்படின்னு சொன்னால் பகிரங்கமாக நீங்கள் சொல்லிவிடுங்கள் தெளிவுபடுத்தி விடுங்கள் தெளிவுபடுத்தி விடுங்கள் நபா அப்படிங்கிறி சொல்லக்கூடியவர் நபி என்று சொன்னால் அதே மாதிரி என்ன செய்தி என்னுடைய நிச்சயமாக நான் மன்னிக்கிறவராக அருள் புரிக நான் என்று அறிவித்து விடுங்கள் இன்னும் எப்படியும் சொல்லிடுங்க என்னுடைய தண்டனை இருக்கின்றதே அது நோயினை தரத்தக்க தண்டனை என்பதையும் சொல்லிவிடுது அதை மட்டும் கொண்டு ஏமாந்துடக்கூடாது அல்லா ஒசூரா இருக்கிறான் ரஹீமா இருக்கிறான் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது ஏன்னா சில பேர் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க சில பேர் இருக்கிறாங்க எல்லா பெருமையும் மன்னிப்பாளங்க எழுபது தாயை விட ரொம்ப அதிகமான கிருபை உள்ளவன் அவ என்ன செஞ்சாலும் சரி மன்னிச்சிடும் அப்படி சொல்லக்கூடிய ஆயத்துகள் நிறைய இருக்கின்றன அல்லாஹத்தால இன்னூபி ஜமியா அல்லாஹால எல்லா பாவங்களையும் மன்னித்து அவனுக்கு இணை வைப்பதை தெரியும் இணை வைப்பதை மட்டும் அல்லாஹத்தான் மற்றதெல்லாம் மன்னித்து விடுவான் அப்படின்னு சொல்லும் எந்த பாவம் செஞ்சாலும் மன்னிச்சிடும் அதனால தைரியம் கொள்ளக்கூடாது அதனால ரெண்டுமே இருக்க வேண்டும் என்பதை ரசூத் அல்லாஹால இந்த ஆயத்திலே தெரியப்படுத்துகிறேன் இந்த ஆயத்து ரஜா அல்லாஹுடைய அச்சம் இருக்க வேண்டும் அல்லாஹுடைய ஆதரவு இருக்க வேண்டும் அவனுடைய அருளின் மீது ஆதரவு இருக்க வேண்டும் அவனுடைய தண்டனையை பற்றியுள்ள பயம் இருக்க வேண்டும் என்பதை தெரியப்படுத்துகின்றான் அல்ல ஏன்னா சொர்க்கம் நரகம் ரெண்டையும் படிச்சிருக்கிறான் சொர்க்கத்தை மட்டும் அல்லாத்தால படிச்சிடல அல்லது நரகத்தை மட்டும் படிச்சிடல சொர்க்கம் என்று சொல்லும்போது முதல்ல சொல்லப்பட்ட அந்த சொர்க்க இதுக்கு சொன்ன அந்த சொர்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆசை இருக்க வேண்டும் அதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறதா ரஜா சொர்க்கம் கிடைக்கும் என்று ஆதரவு இருக்க வேண்டும் அதுக்கு முன்னால் உள்ள ஆயத்துல லஹா சபாத் அபு சொர்க்கு நரகத்திற்கு ஏழு வாசல்கள் உண்டு என்று சொல்லி அந்த நரகத்தை பற்றி உள்ள விளக்கங்கள் சொல்லப்பட்டன அங்கே இருக்க வேண்டும் பயம் இருக்க வேண்டும் என்பது ஈமானுடைய முழு தன்மையாகும் என்பதை குறிப்பிடுகிறான் இந்த ஆயத்தின் வாழ்ந்து வழிந்து எச்சரிக்கை செய்கின்றான் ஆதரவான சில விஷயங்களை வாக்குறுதியும் அளிக்கின்றான் சொர்க்கத்தை பற்றி வாக்குறுதி அளிக்கின்றான் எரிக்கை செய்கின்ற அல்லாஹ் பெருசுதான் கோபத்தை வரவழைக்கூடிய செயலை செய்து ரகமத்தை நூறு பங்குகளாக ஆக்கினார் என்பதை நூறு பங்குகளாக ஆக்கினார் இந்த உலகத்தில் ஒரே ஒரு பங்கை மட்டும் அனுப்பி வைத்தார் ஒன்பது பங்குகளை தன்னிடத்தில் வைத்துக் கொண்டார் அந்த ஒரு பங்கின் மூலமாகத்தான் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையின் மீது அன்பு கொள்வது ஒரு குதிரை குட்டி தன்னுடைய குதிரையை மிதித்து விடாமல் காப்பாற்றுவது தன்னுடைய குட்டிகளை பாதுகாக்கும் இதெல்லாம் அந்த ஒரு ரகமத்தில் சேர்ந்தது மீதி தொண்ணூத்தி ஒன்பது ரஹமத்துக்களை அல்லாஹால தன்னுடைய மூமினான அடியார்களுக்காக வெட்டி தயார் செய்து வைத்திருக்கின்றான் அதுனால கொடுக்கவும் நிறைய வழக்க சொல்லியிருக்கிறோம் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அர் ரஹ்மான் ரஹீம் என்று வார்த்தையை சொல்லுகிறோம் ரஹ்மான் அர் ரஹீம் அர் ரஹ்மான் என்பவன் உலகத்திலே நல்லவர் கெட்டவர் எல்லோருக்கும் அருள் செய்யக்கூடியவர் அர் ரஹீம் ஆசிரத்திலே மறுமையிலே மூமினான மனிதர்களுக்கு மட்டும் அருள் புரியக்கூடியவன் என்று அர்த்தம் அப்ப அர் ரஹ்மான் என்பது ஒரே ஒரு ரகமத்தை தாங்கியது அர் ரஹீம் என்பது தொண்ணூத்தி ஒன்பது ரகமத்துகளை தாங்கியது அர் ரஹ்மானுக்குள்ள ஒரு ரகமத்தான் இருக்குது அந்த ஒரு ரகமத்தை கொண்டுதான் உலகத்துல எல்லா பொருள்களுக்கும் அருள் புரிகின்றான் அல்லத்தார் அர் ரஹீம் என்பது தொண்ணூத்தி ஒன்பது ரகமத்துகள் ஒரு ரகமத்தே இங்கு இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கலாம் எவ்வளவு பெரிய அருள் எல்லாம் ஏற்படுது எவ்வளவு பெரிய பாசம் ஏற்படுது அது அதே போன்று தொண்ணூத்தி ஒன்பது ரஹமத்துகள் எவ்வளவு பெருசு இருக்கும் மூமி நான மனிதர்களுக்கு மட்டும் விசேஷமாக அல்லாஹல்ல வைத்திருக்கின்றார் என்று சொல்லுகின்றார் அதனால் ரசூல்ல அலுவல்லம் அவர்கள் பல எச்சரிக்கைகளை செய்திருக்கின்றார்கள் அல்லாஹ் இடத்துல எவ்வளவு பெரிய ரஹமத் இருக்குது ஆனால் ரஹமத்தை மட்டும் நம்பி ஏமாந்து விடக்கூடாது ஒரு ஹதீஸ் ஒரு மூமினான மனிதர் அல்லாவிடத்தில் எவ்வளோ தண்டனை இருக்கின்றது என்று தெரிந்தால் அவனுடைய தண்டனை எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் மாத்தமாக பிஜன்னத்தையே ஆகும் சொருக்கத்துக்கு போகணும் ஒரு மனுஷன் கூட விரும்பவே மாட்டோம் ஆசை வைக்கவே மாட்டோம் அவ்வளோ தண்டனை இருக்குது அந்த தண்டனை அவ்வளோ பெருசு இருக்குமோ சொர்க்கத்துக்கு எப்படி நம்ம போகிறது ஒரு விஷயத்தை செஞ்சால் ஒரு பாவத்தை செஞ்சால் என்ன தண்டனை என்ன பாவத்துக்கு என்ன தான் என்ன பாவத்துக்கு என்ன தண்டனை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தெளிவாக இருக்குது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு இந்த பாவங்கள்லாம் பார்க்கும் போது தண்டனைக்கு உரியவர்களாகவே சொர்க்கம் கிடைக்காது முடிவுடைய ஒரு மூமினான விளங்கினால் அறிந்தால் சொர்க்கம் கிடைக்கும் யாருமே ஆசைக்க மாட்டாங்க அல்லாவிடத்தில் எவ்வளவு ரஹமத்து இருக்கின்றது என்பதாக அவர் தெரிந்தால் அவனுடைய நிராசை ஆகிவிட மாட்டான் கிடைக்கும் நம்பிக்கை சொன்னார்கள் ஒரு மனிதர் நோய் வாய்ப்பட்டு இறக்கும் தருவாயில் இருந்தார் ஒரு சகாபி அவரை நோய் விசாரிப்பதற்காக சென்றார்கள் நீ உன்னை எப்படி பெற்றுக்கொள்ளுகின்றாய் என்பதாக கேட்டார்கள் எப்படி இருக்குது உன்னுடைய நிலை என்னன்னு கேட்டாங்க அவர் சொன்னார் யார் சூழல்லா நான் என்னுடைய பாவங்களை பற்றி பயந்து கொண்டிருக்கின்றேன் எல்லாம் எனக்கு தண்டனை கொடுத்து விடுவானோ என்று பயப்படுகின்றேன் கடைசி நேரம் அவருக்கு ரோஹு போகக்கூடிய நேரம் பயப்படுகின்றேன் ஆனால் அதே நேரத்தில் அல்லாவுடைய ரகமத்தின் மீது ஆதரவு வைத்தவனாகவும் இருக்கின்ற மன்னிச்சிருவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் ரசூல்லா சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் எந்தடியுடைய உள்ளத்தில் இந்த ரெண்டு எண்ணங்களும் ஒன்றாக சேருகின்றதோ அந்த அடியானுக்கு அவன் எதை ஆசை வைக்கின்றானோ அதை கொடுத்தே தவிர அல்லாஹத்தலா விட மாட்டான் கண்டிப்பாக கொடுக்கும் எதை பயப்படுகின்றனோ அதை மட்டும் அல்லாஹலா அவரை பாதுகாக்கும் எதை பயப்படுறாரு தண்டனை கிடைச்சிடுமோன்னு பயப்படுறாரு அதை விட்டு பாதுகாப்பு எது கிடைக்கணும் ஆசை ஆசை வைக்கிறாரு அல்லாவுடைய மன்னிப்பு கிடைக்கணும்னு ஆசை வைக்கிறார் அது கிடைக்கும் கடைசி நேரம் அந்த நேரத்தில் ஒரு மூமி மனிதன் இந்த நிலை உடையவனாக எண்ணம் உடையவனாக இருந்தால் அவர் நினைத்தது கிடைக்கும் என்று சுந்தாசிராசன் சொன்னார் அப்போ ஹவுஃப் வேண்டும் ரஜாவும் வேண்டும் அச்சமும் வேண்டும் ஆதரவும் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் அதனால அல்லாஹாலின் மீது நல்ல எண்ணம் எப்பவுமே இருக்கும் எனக்கு எங்கே அல்லாஹ் கொடுக்க போறான் நான் பெரிய பாவி ஒண்ணுமே கொே அந்த பாவத்தை போக்குறதுக்காக நல்ல எண்ணம் கொண்டே தவிர உங்களில் எவரும் அல்லா நல்ல எண்ணம் ஏன்னா அல்லாஹாலா சொல்லுகின்றான் ரசுல்லா சொல்லுகின்றார் அல்லா சொல்லுகின்றான் என்னுடைய அடியான் எண்ணை பற்றி எப்படி எண்ணுகின்றனோ அப்படியே நான் அவனிடத்தில் இருக்கின்றேன் பல் எமுல் அவன் எதை விரும்புகின்ற அதை நினைக்கவும் எண்ணவும் என்று அல்லாஹ் சொல்லுவதாக சொல்லுகின்றார் என்னுடைய அடியான் எண்ணை பற்றி எப்படி எண்ணுகின்றானோ அப்படியே நான் இருக்கின்றேன் அவனுக்கு என்று சொன்னால் என்னுடைய அடியான் எண்ணை பற்றி அல்லாஹ் என்னுடைய யஜமான் மன்னிக்க கூடியவன் ரஹீமானவன் கஃபூரானவன் என்று நினைத்தால் உறுதி கொண்டால் நினைக்கிறதுங்கிறா உறுதி கொள்வது அதே மாதிரி நான் அவனுக்கு ஆகிவிடுவேன் அப்படின்னா என்ன கருத்துன்னு கேட்டால் நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனு அர்த்தமில்லை என்னுடைய ரம்பு என்னை மன்னிப்பான் எனக்கு அருள் புரிவான் என்று நினைக்கக்கூடிய நேரத்தில் அந்த மகசிரத்தையும் ரஹமத்தையும் பெறுவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கணும் அதெல்லாம் செய்யணும்னு செய்யாமல் உட்காந்துக்கிட்டே என்னுடைய ரப்பு கஃராக இருக்கிறதா ரஹீமா இருக்கான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது அர்த்தமே இது உதாரணம் சொல்லுவாங்க உன்னாலும் சொல்லியிருக்கிறேன் ஒரு வேலைக்காரர் ஒரு எஜமான்கிட்ட வேலை பார்க்குறார் அந்த வேலைக்காரர் தன்னுடைய எஜமானை பற்றி நல்லா எண்ணம் வச்சிருக்கிறார் நல்லா வர்றவங்க போகிறவங்களிடத்தில் தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் தார் என்னுடைய எஜமான் என் முதலாளி ரொம்ப நல்லார் எல்லாம் கேட்டதெல்லாம் கொடுப்பார் ரொம்ப கிருபையார் என எந்த விதமான எனக்கு செய்ய மாட்டார் நான் கேட்டதை எல்லாம் கொடுப்பார் எனக்கு அதைத் தருவார் இதைத் தருவார் என்னுடைய எஜமான் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான் ஆனால் அந்த யஜமான சொன்னதுன்னா ஒண்ணு கூட கேட்கறதே கிடையாது இங்கே போயிட்டு வாடா காடா இது பண்ணுறா அப்படின்னா எதுவுமே செய்யறது இவன் எப்படி நல்ல யஜமா நல்ல வேலைக்காரனாக முடியும் யஜமான பற்றி புகழ்றான் பள்ளியாசல்ல உட்காந்து ஜிகர் செஞ்சுக்கிட்டே இருக்கோ கபூர் யார் ரபி யா ரின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் எப்போ பார்த்தாலும் ஜிகிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் ஆனால் அல்லாஹ் சொன்னது ஒன்றுமே கேட்கறதே கிடையாது அவனுடைய ரசூல் சொன்னதையும் கேட்கறதே இல்லை இவனுடைய ஜிக்கருக்கு இவனுடைய நினைவுக்கு எந்த விதமான பரிசும் தெரியாதவங்க எஜமான பத்தி எவ்வளவுக்காரன் போட்டு நினைப்பாங்க ஆனா என்ன நினைப்பான் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறேன் உட்கார்ந்து வாசல் உட்காந்து போற வரவங்களே சொல்லிட்டே இருக்கிறேன் போட வேலைக்கு ஒன்று நீ போவே அப்படின்னு அது மாதிரிதான் அல்லாஹாலாவிடத்தில் நம்முடைய நிலை என்று சொல்லுகின்றார் அதற்கு அலி அலி அல்லா உமர் அலி அல்லா தாலா சொல்லுகின்றார்கள் கேமத்த நாளிலே ஒரே ஒரு மனிதரை தவிர மற்றவர் எல்லோரும் சொர்க்கத்திற்கு நரகத்திற்கு செல்லுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டால் கேமத்த நாள் அப்படி ஒரு அறிவிப்பு போறதுன்னு வச்சுங்க ஒரே ஒருத்தரை தவிர மற்றவர்கள் எல்லாம் நரகத்திற்கு செல்லுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டால் நான் அந்த ஒரு மனிதனாக நான் இருக்க வேண்டும் என்று ஆதரவு வைப்பேன் ஆசை இதுதான் அந்த ரஜாவுடைய விளக்கம் ஆசை வைப்பது ஆதரவு அந்த ஒரு ஆள் நானாக இருக்கணும் அப்படின்னு ஆசை இப்படி சொல்லப்பட்டால் ஒரே ஒரு மனிதனை தவிர மற்றவர்கள்லாம் சொருக்கம் செல்லுங்கள் அந்த ஒரு ஆள் மட்டும் நிலத்துக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லப்பட்டால் அந்த ஒரு மனிதன் நானாக இருந்துவிடக் கூடாது என்று பயப்படுவேன் நானாக இருந்து விடுவேனோ என்று பயப்படுவேன் அப்போ பயம் என்பது இப்படி இருக்கணும் அவ்வளோ பயம் ஒரே ஒரு ஆள் அவரை தவிர மித்தால சொர்க்கத்துக்கு போங்க அப்படின்னு சொன்னா அந்த நானா இருக்கணும் அப்படின்னு பயம் அப்ப அல்லா தாலாவுடைய தண்டனையை பற்றி கேள்விப்படக்கூடிய நேரத்தில் தண்டனை சொர்க்கத்தை நரகத்துல இருக்குது அப்படின்லாம் சொல்லி சொல்லப்படக்கூடிய நேரத்தில் எனக்கு அந்த தண்டனை கிடைத்து விடுவோம் நான் அந்த தண்டனை கிழக்கானவனாக ஆகி விடுவேன் விடுவேனோ என்று பயப்படவேன் சொர்க்கத்தை பற்றி சொல்லும் அந்த இன்பங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய மனிதனாக நான் இருக்க வேண்டுமே என்று ஆசை வைக்க வேண்டும் அதுதான் வந்து என்பதற்கு விளக்கம் என்பதாக சொல்லுகின்றார்கள் அதில் தபு மக்கள் சித்திக் அல்லாஹால சொல்லுகின்றார்கள் நாளிலே சொர்க்கத்திற்கு நீ செல் என்பதாக எனக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட பின்னால் நான் சொர்க்கத்திலே உள்ளே நுழையக்கூடிய நேரத்திலே என்னுடைய வலது காலை எடுத்து வைத்து நான் உள்ளே நுழைந்தேன் வலது காலை எடுத்து உள்ளே வைத்திருக்கின்றேன் அந்த நேரத்திலும் கூட அல்லாஹாலாவுக்கு அதிகாரம் உண்டு அபோபக்கரே வெளியேவா என்று சொல்வதற்கு அல்லாவுக்கு அதிகாரம் உண்டு ஒரு காலம் உள்ள போ இன்னொரு காலம் எடுத்து வச்சா சொற்கத்துக்கு உள்ளே போயிடலாம் உள்ள போயிட்டு அவர் வெளியே வர முடியாது அல்லாவே சொல்ல மாட்டான் நீ வெளியேவான்னு சொல்ல மாட்டான் காலி தீனியார் நிரந்தரமா இருப்பாங்க ஒரு காலத்தான் வச்சிருக்கிற இன்னொரு காலம் எடுத்து வைக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹாலா இப்படி சொன்னான் நீ வெளியே வா என்று சொன்னால் நான் அந்த அளவுக்கு அல்லாஹத்தாலாவை பயப்படுகின்றேன் என்பதாக சொன்ன அல்லாவுக்கு அதிகாரம் இருக்கு எப்படி வேணாலும் செய்ய கொடுத்ததை சொன்னதத்தை செய்யணும் அப்படிங்கறது சட்டம் கிடையாது லா யுசாலு அம்மா எஃபாலு அவன் செய்கிறத பத்தி யார் அவன் விசாரிக்கப்படவேன் அவன் யாரும் கேட்க முடியாது ஆனா அவன் செய்யறது போல நீதிதான் நியாயம் தான் என்றும் ரிசூல்லா சலாஹன் சொல்லுகிட்ட அதுல தலியர்கள் அல்லாஹால சொன்னார்கள் தன்னுடைய ஒரு மகனுக்கு சொன்னதாக வருகின்றது காலலி பாவதை வலதி நீ அல்லாஹ இப்படி பயப்பட வேண்டும் அருமை மகனே நீ உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்கள் செய்யக்கூடிய நன்மைகளை எல்லாம் நீ செய்துவிட்டாலும் கூட அல்லாஹ் அதை உன்னிடத்தில் ஒப்புக்கொள்ள மாட்டான் என்ற நிலையிலே நீ பயப்பட உலகத்தில் எல்லா மனிதர்களும் செய்யக்கூடிய நன்மை நீ செய்கிற ஆனால் அல்லாஹ் தரா அதெல்லாம் ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று அளவுக்கு நீ அல்லாவை அருவை மகனே நீ அல்லாவின் மீது இப்படி ஆசை வைக்க வேண்டும் ஆதரவு என்றால் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுடைய தீமைகளையும் நீ செய்தால் அப்பொழுதும் அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்ற நம்பிக்கையோடு அவன் மீது நீ ஆதரவுக்க வேண்டும் எ பாவம் செஞ்சாலும் சரி ஒருத்தர் பேசும் போது வேணாலும் செஞ்சுக்க நீ இணை மட்டும் வைக்காது இணை மட்டும் வைக்காது அர்த்தம் அல்ல ரசுல்ல சொன்னா ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கு ஒரு மனிதன் லாயிலா இல்லல்லா என்ற கலிமாவை சொன்னால் சொர்க்கு சென்று ஆனால் திருடுறாரு சினாஸ் செய்கிறாரு எல்லா க தீமைகள்லாம் செய்கிறாரு அவர் சொர்க்கம் போயிடுவார் அப்படின்னு அர்த்தம் அந்த ஹரீஷுக்கு வருது அதாவது திருடி நாளும் சொர்க்கம் போயிடுவாருன்னு சொன்னால் எப்போது ஒரு நாளைக்கு சொர்க்கம் போயிடுவார்னு அர்த்தம் சொர்க்கம் போகிறது ரெண்டு வகை இருக்கு இல்லையா உடனடியாக போகிறது தாமதமாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரே நேரத்தில் போக மாட்டாங்க சாபாக்கள் முதல்ல போவாங்க அதுக்கு அடுத்த மூமின்கள் அதுக்கடுத்து அதுக்கடுத்து அதுக்கு அடுத்து போயிட்டே இருப்பாங்க கடைசியாக எல்லா நரகத்துல போடப்பட்ட பின்னால ஜிபிரிஸ்லாத்துல அல்லா தாலா உத்தரவு கொடுப்பான் சலா ஷபாத்து செய்வார்கள் அந்த ஷபாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹால இருக்கக்கூடிய மூமின் ஆணவர்களை எல்லாம் வெளியாக்குவான் நரக சம்பந்தப்பட்ட விஷயத்துல சொன்னா நரகத்துடைய மேல் தட்டு மூமீன்களுக்கு உலகத்திலே பாவம் செய்த மூமீன்களுக்கு கொடுக்கப்படும் அந்த தட்டுல போடப்படுவார்கள் அதிலிருந்து கொஞ்சம் பேரை வெளியாக்கி அல்லாஹால நரகத்துல சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுவான் பிறகு ஜிப்ரீல் அலையாம சபா சேவாங்க ஜிபில் சொல்லுவாங்க கடைசியாக அல்லா தாலா சொல்லுவார் ஜிப்ரில் அல்ல இஸ்லாம இந்த முஸ்லீம்களில மூம்களிலே கடுகளவு ஈமான் யார் இடத்தில இருக்கின்றதோ அவர்களை எல்லாம் வெளியாகி விடுது அல்லது அதை விட குறைவாக யார் இடத்துல ஈமான் இருந்தோ அவர்களை எல்லாம் வெளியாக்கி விடுது என்பதாக சொல்லுவார் கடைசியாக இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் எல்லாம் வெளியாக்கப்படுவார் அதற்கு பின்னால முத்திரையிடப்பட்டு விடும் நரகத்தில் இருக்கக்கூடிய நரகத்திலே சொர்க்கத்திலே சொர்க்கத்திலே என்பதாக வெளியாக கடைசியாக இருக்கக்கூடிய மனிதரும் முஸ்லிம் தான் இணை வைக்காமல் இருந்தாரு காரணம் அதே மாதிரி சொர்க்கம் சென்று விடுவார் வேற ஒன்றும் செய்ய வேண்டியது நம்ப வைக்கிறது அதெல்லாம் செய்ய வேண்டியது இல்லை அல்லது தீமைகள் எல்லாம் செய்யாம இருக்க அப்படின்னு அர்த்தம் அல்ல எதை செய்கின்றாரோ அதற்குரிய நன்மை தீமை கிடைக்கும் அது வேற விஷயம் ஆனா சொர்க்கம் கடைசியில போவார் எப்படி இருந்தால் ஈமான் ஒரு கடுகளவோ அதைவிட குறைவாக இருந்தாலும் சரி கடைசியிலே சொர்க்கம் போயிடுவார் அந்த தண்டனையை பெற்ற பின்னால் போவார் என்றார் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் ரசூல்லாமர்கள் சொல்லுகின்றார்கள் இப்படி நரகவாசிகள் சொர்க்கவாசிகள் எப்படியெல்லாம் இருப்பார்கள் என்பதாக சொன்னார்கள்ல்லக்கூடிய ஒரு மனிதன் பல ஆண்டுகள் நரகத்தில் கிடப்பான் மூமிநான் மனிதன் நரகத்தில் கிடப்பான் அங்கே அல்லாஹாலாவை ஜிகர் செய்து இருப்பான் யாஹான் என்று சொல்லிக் கொண்டே இருப்பான் யா அண்ணான் அப்படின்னா இறக்கம் உள்ளவனே மண்ணான்னா கொடை கொடுப்பவனே அப்படின்னு அர்த்தம் அல்லாஹாலாவுடைய பேர்களில் இருந்து சொல்லிக்கிட்டே இருப்பான் அல்லாஹாலா சொல்லுவான் ஜிப்ரீ அஸ்லாத்திடத்தில் அந்த திகில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஆளை போய் எடுத்து வா அப்படின்னு சொல்லுவான் இப்போ தினி வியாபதி கொண்டு வா அப்படின்னு சொல்லுவான் அந்த மனிதரை கொண்டு வருவார்கள் ஜிப்ரில் அலி உன்னுடைய அப்பா அல்லாஹாலா அந்த மனிதர்களிடத்திலே கேட்பான் நீ இருக்கக்கூடிய அந்த இடத்தை எப்படி கண்டுகொண்டாய் எப்படி இருந்துச்சு உனக்கு அந்த நரகம் அப்படின்னு கேட்பான் ஷர்ருமக்கான் ரொம்ப கெட்ட இடம் யா இல்ல ரொம்ப கெட்ட இடம் அது அப்படின்னு சொல்லி சொல்லும் இவரை திருப்பி அந்த இடத்துக்கு கொண்டு போய் போட்டுருங்க அப்படின்னு நல்லா கொஞ்ச நாள் ஆன உடனே மறுபடியும் அந்த மனிதன் செல்லுவான் அவனை நரகத்திற்கு போடுவதற்காக ஜிவிரில செலாம் அவர்களை கொண்டு போவார்கள் அவனை கொண்டு போகும்போது அந்த மனிதன் திரும்பி பார்ப்பான் திரும்பி பார்ப்பார் அல்லாஹால கேட்பான் என்ன திரும்பி பார்க்கிற அப்படின்னு கேட்பான் இந்த நரகத்திலிருந்து என்னை வெளியாக்கி கொண்டு வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்ட திரும்ப அதன் பக்கம் நீ என்னை திருப்பி அனுப்ப மாட்டாய் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் திரும்ப நரகத்தில் கொண்டு அல்லா கொண்டு போய் சொல்லுவான் திரும்பி பார்த்த உடனே அல்லா இந்த நினைக்கிறேன் இதுகபூ இளர்ஜன்னா இந்த மனிதனை சொர்க்கத்திற்கு கொண்டு போக முடியும் என்று அல்லாஹத்தால சொல்லிடுவா சொர்க்கத்திற்கு கொண்டு போகப்பட்டுள்ளது முன்னால ஒரு ஹதீஸ் பார்த்துருக்கிற அது ரொம்ப நாளாக சொல்லி சொல்லிருக்கிற முன்னால சில குழந்தைகள் அந்த குழந்தைகள் நரகவாசியாக சொர்க்கவாசியால்னால் கருத்து வேறுபாடு இருக்குது மூமி நான குழந்தைகள் காப்பீரான குழந்தைகள்லாம் பல விஷயங்கள் இருக்குது இல்லை சரியாது நீண்ட விளக்கங்களுக்கு சொல்லியிருக்கோம் சில குழந்தைகளை அல்லாஹாலாவிடத்தில் தர்க்கம் செய்யும் நாங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போதே என்ன எங்களை நீங்கள் மௌத்தா எங்க எங்களை நீ நாங்களும் பெரியவர்களாக ஆகியிருந்தால் நன்மைகளை செய்து சொர்க்கத்துக்கு போயிட்டோமே இப்போ எங்களுக்கு நரகத்துக்கு போக சொல்கிறியே அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நீங்கள் பெரியவனால் பெரியவர்கள் ஆகியிருந்தால் நான் சொன்னதை எல்லாம் கேட்பீங்களா ஆ சரி அப்படின்னா இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்பீங்களா ஆமாம் கண்டிப்பாக கேட்பேன் அந்த குழந்தைகள் சொல்லுமா இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்பீங்களா கண்டிப்பாக கேட்பேன் அப்படின்னா நரகத்துக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க என்ன நரகத்துக்கு போக சொல்கிறீங்கன்னு பத்தியா இப்போவே எடுத்து பேசு நீ உலகத்துக்கும் போது எடுத்து தான் பேச நான் சொன்னால் செய்ய நீ என்ன சொன்ன முதல்ல நான் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன்னு சொன்னேன் நீ நரகத்துக்கு போகிறேன் அந்த குழந்தைகள் தர்க்கம் செய்யும் அதனால் அந்த குழந்தைகள் நரகத்தில் போடப்படுவார்கள் அப்படின்னு ஒரு அதிசம் என்ன சில குழந்தைகளை பார்த்து அல்லாஹால சொன்னால் இவர்கள் நரகத்தை கொண்டு போய் போடுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க அப்படியே போயிட்டே இருப்பாங்க மலக்குகள் எழுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க கொண்டு போயிட்டே இருப்பாங்க என்னுடைய ரபு போட சொல்லிட்டான் வேற என்ன பண்ணுறது வேற வழியில் நரகத்திற்கு பக்கத்தில் போனவங்க திருப்பி கொண்டு வாருங்கள் இவர்கள் என்னுடைய கட்டளைக்கு அடிபணிந்து விட்டார்கள் அதனால சொர்க்கத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹாலாவுடைய அருள் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது யாருக்கும் தெரியாது அதனால இங்கே என்ன சொல்லப்பட்டதோ அந்த விஷயங்களை செய்யணும் அவ்வளவு அல்லாவை பயம் ரஜா ஹவு அச்சம் ஆதரவு என்பது ரெண்டுமே இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹாலா இந்த ஆயத்தில் குறிப்பிடுகிறது புறா இல்லை பல ஆயத்துக்கள் சரி ரஜா அல்லாஹுடைய அருளின் மீது ஆதரவு வைப்பது பெருசாக அதிகமாக இருக்க வேண்டுமா அல்லாஹை பயப்படுவது அதிகமாக இருக்க வேண்டும் அப்படின்னா அறிஞர்களுக்கு நிறைய பிரச்சனை தர்க்கம் இருக்கிறது ரெண்டையுமே சொல்லிக்கி ஒன்னுக்கு ஒன்னு சலைச்சதல்ல ரெண்டும் பாதி பாதி இருக்கணும் சில பேர் சொல்றாங்க இல்லை இல்லை ரஜாதான் அதிகமாக இருக்கணும் அல்லாஹத்தாலாவின் மீது அவனுடைய அருளின் மீது ஆதரவு அதிகமாக இருக்கு ஏன்னா குரான் ஆயத்துகள் பல ஆயத்துகள் ரஜாவை பற்றித்தான் சொல்லி காட்டுகின்றன என்று சொல்லி இன்னல்லதின் எத்துலூன கிதாப் அல்லாஹி திஜாரத்தன் அப்படின்னு எருஜூன திஜாரத்தன் தபூர நஷ்டமில்லாத வியாபாரத்தை அவர்கள் ஆதரவு வைக்கின்றார்கள் என்று பூமியினை பற்றி அல்லாஹால சொல்லுவார் நீ ஓஃபியகம் உஜூரகம் பகுதிகி என்ற அந்த ஆயத்தில் அல்லாஹலா ரஜாவை பற்றி சொல்லுவீர்கள் அதே மாதிரி இன்னல்லாஹ் ஹசூருர் ரஹீம் என்று வரக்கூடிய ஆயத்துக்கள் நிறைய இருக்கின்றன அதெல்லாம் ரஜாவை பற்றி தெரியக்கூடியது லா தக்கனத்தும் ரஹமத்தில்லா அல்லாவுடைய ரஹமத்தை விட்டு நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள் என்று சொல்லப்படுகிற ஆயத்தும் ரஜாவை குறிக்கின்றது அருளின் மீது ஆதரவு வைப்பதை தெரிவிக்கின்றது அதே மாதிரி இன்ன ரூ மகிரா இந்த ஆயத்து அல்லாஹால உம்முடைய ரம்பு மகிரத்து உடையவனாக இருக்கின்றான் அந்த நரகத்திலே ரொம்பியான துர்க துர்பாக்கியம் உள்ள மனிதரை சொல்லி ஆயத்து சொல்லுகின்றான் சமீபத்தில விரைவிலேயே நீர் திருப்தி கொள்வீர் என்று அல்லாஹத்தால சொன்னார் என்ன கொடுப்போம் திருப்தி கொள்வீர் அப்படின்னு சொன்னாத்த நாளில் ஷபாத்து செய்வதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் ரசூ அலிஸ்லம் அவர்களுக்கு கொடுப்பான் சபாத்து செய்வார்கள் அந்த ஷபாத்தில உங்களுக்கு திருப்தி ஏற்பட்டுவிடும் அல்லாஹால அதே மாதிரி இந்த ஆயத்து இந்த முதலாவது நான் கஃூரானவன் மன்னிக்கிறவன் அருள் புரிகிறவன் என்பதை நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹல்ல சொல்லுவது இந்த ரெண்டுல ஹவு என்பதிலே ரஜா என்பதை முதலாவதாக சொல்லி ஹவுப் என்பதை ரெண்டாவதாக சொல்லுகிறார் அப்படிங்கிறது ரெண்டாக சொல்லு அதனால ரஜா என்பது முதன்மையானது அதிகமாக அல்லாஹால குரான் பல இடங்களில் சொல்லுகின்றான் ஹவுஃபை விட ரஜா அதிகமாக இருக்க வேண்டும் அல்லாவுடைய அச்சத்தை விட அல்லாவுடைய அருளின் மீது ஆதரவு அதிகமாக இருக்க வேண்டும் என்பதாக குறிப்பது ஆகவே வணக்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கூட அல்லாஹாலாவுடைய ரகமத்தை ஆதரவு வைத்து வணங்குதல் நல்ல செயல்களை செய்தல் என்பது இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் இந்த ஆயத்திலே இந்த ஆயத்தின் மூலமாக உறுதியாக தெரியப்படுத்துகின்றார் ஆகவே ஈமான் என்பது அல்லாஹாலா சொல்லி அப்படி இங்கே ரசூல்லா சொல்லியே ஹவு பிரஜாவுக்கு மத்தியில் இருக்கின்றது அதை பரிபூர்ணமாக ஆக்குவதற்குரிய வேலைகளை நாம் செய்து கொள்ள வேண்டும் உலகத்திலே அப்படி செய்யும் பொழுது தக்வா என்பது ஏற்படும் தக்வா உடையவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று எல்லா கூறி கூட அல்லாஹால கூடிய பாக்கியத்தின் அனைவருக்கும் தந்து கொள்வார்கள்